இருபது பாட்டு முடிச்சிட்டோம் முப்பத்தி ஒன்று இருபது ஒரு பாட்டு முடிச்சுட்டோம் இப்ப திதி பிரகரணத்தினுடைய நிறைவு உரை நிறைவு செய்யக்கூடிய கருத்துக்கள் நிறை கருத்துக்கள் அது ஏழு பாட்டு அதை படிப்போம் இப்ப இதுவரைக்கும் விதிப்பிரகரணத்தினுடைய இறுதிப்பகுதியாகிய தாசரன் கதையும் கசன் கதையும் படிச்சு முடித்தோம் இந்த ரெண்டு கதையும் அதனுடைய கருத்துக்களை தத்துவங்களை சொல்லி வசித்தர் ராமனுக்கு உபதேசம் செய்து முடித்தார் இதுவரைக்கும் கதையில சொல்லி வந்த வசித்த திரும்பவும் ராமனுக்கு தத்துவங்களை ஏழு பாட்டை அப்புறம் பார்ப்பான் இத நான் சொல்றது ஒரு முன்னுடைய மாதிரி வசிஷ்டர் திரும்பவும் ராமனுக்கு உபதேசங்களை தொடங்கினார் ஆன்மீக உரையை தொடங்கினார் ராமா உலகில் சாப்பிடுவது குடிப்பது உடல் உறவு கொள்வது என்பதை தவிர வேறு இன்பங்கள் கிடையாது இன்பங்கள் என்பதை இரண்டு வகைப்படும் ஒன்று பேரின்பம் இன்னொன்று சித்தின் இன்பம் என்பது இந்து தர்மப்படி சனான தர்மப்படி நிலைத்தது இடையறாதது எப்பொழுதும் நிலைத்திருப்பது சிற்றின்பம் என்பது அப்பப்போ தோன்றி அப்பப்போ மறையணும் சிற்றின்பம் தோன்றி மறைந்தவுடனேயே நமக்கு சில அதனுடைய பின்விளைவுகள் துயரமாகவும் இருக்கலாம் அப்படி இல்லை ராமா உலகிலே சாப்பிடுவது குடிப்பது உடல் உறவு கொள்வது இது மூணு உண்மையான இன்பங்களாக சிற்றின்பங்களாக கருதப்படுகிறது அறியாதவர்களும் குறுகிய சிந்தனை உடையவர்களுமே இந்த உடலின் பற்றி அதிகம் ஈடுபடுவார்கள் சதையும் எலும்பும் இரத்தமும் நிறைந்த பெண்களின் உடல் மீது ஆசை உள்ள மனிதர்கள் வெறும் கழுகு போன்றவர்கள் இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் வசித்து திரும்ப சொல்றார்கள் அவர்கள் நிச்சயம் மனிதர்கள் அல்ல எல்லா மிருகங்களுக்கும் சதையாலான உடல் உண்டு மரங்களுக்கும் அடிமரம் உண்டு டாதுக்களே பூமியாகிறது உண்மையான இனம் உண்மையான இன்பம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது இதுதான் உண்மை இந்திரியங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து இன்பங்களும் சிற்றின்பம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற இன்பம் அது கல்வியாலே ஏற்படுகிற அறிவு ஞானம் அப்படிப்பட்ட இன்பங்கள் வேற எந்த இந்திரியங்களாக இருந்தாலும் எந்த இன்பமாக இருந்தாலும் அதற்கு ஒரு பக்க விளைவு உண்டு சைடு எஃபெக்ட் உண்டு ஒரு கொத்து விளக்கெரியுது அப்படின்னா கொத்து விளக்க எரியப்ப அதற்கு அருகிலே புகைப்படிங்க அதை பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு கண்ணாடி கூட்டுக்குள்ளே விளக்க வச்சு நீங்கள் எரித்தி எரியுது என்றால் காற்றில் அணையக்கூடாது என்பதற்காக கண்ணாடியால் பூண்டு பண்ணுறோம் அது நம்ம செட்டு நாட்டில் ரொம்ப அதுக்கு பேர் என்ன என்ன அதுக்கு சிலேட்டு விளக்குன்னு சொல்லுவோம் சிலேட்டு விளக்கு அது வந்து ஒரு உருண்டை வடிவமான கண்ணாடி கூட்டுக்குள்ளே விளக்கெரியும் அப்போ அது அணையாது பட் கொஞ்ச நேரத்தில் அந்த கண்ணாடியில் கருப்பு புகைப்படுஞ்சு கருப்பாகிடும் விளக்கு எரிஞ்சால் எப்படி கரை படிக்குமோ கறி படிக்குமோ அதுபோல இது உதாரணம் எந்த விளக்கு எரிஞ்சாலும் அதாவது எண்ணெயில் எரியக்கூடிய விளக்குகள் இப்போ எலக்ட்ரிகல் லைட் எரிஞ்சாலே சமயங்களில் சுற்றி கொஞ்சம் கருமைப்படுகிறது என்றாது உஷ்ணத்தலை அதுபோல் உலக இன்பங்களிலும் முடிவில் வருத்தமும் துன்பமும் ஏற்படும் அதனாலே இந்திரியங்கள் மாறி மாறி தொடர்ந்து விழுந்தும் எழுந்தும் நிலையமா ஓடிக்கொண்டிருக்கும் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற இந்திரியங்களை பாதே நீ ஆசீர் வைக்காது விழுந்து விடாதே இந்திரியங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே நீ வந்து விடாது இந்திரியங்களுடைய ஆட்சிக்கு வந்தால் என்னும் அவை சொல்லியவற்றை கேட்டு நடந்தோம் என்றால் மனம் போல போக்கு போகிறது கண் கண்ணுக்கு தெரிகிற பொங்கலக்குள்ள பின்னாடி போடுறது கண்ணுக்கு தெரிகிற இனிப்புகளை பார்த்து சாப்பிட்றது இதெல்லாம் இந்திரியங்களுக்கு ஆதிக்கம் கொடுக்கக்கூடாது எந்த இந்திரிய இன்பங்களாக இருந்தாலும் சில மணித்துளிகளே சில நிமிடங்களே சில நேரங்களே செல்வமும் அடியும் இளமையும் அழிந்து போகும் இது ஆரம்பத்திலேயே நம்முடைய மனைவினார்கள் நாம் யாரும் இறந்து போவோம் இறப்பிறப்பு இயற்கை காமமும் ஆசையும் ஆணையும் பெண்ணையும் தழுவிச் செல்கிறது ராமா அறிவிக்கு இவைகள் இன்பம் அளிப்பவை உலகத்தை பற்றிய ஞானத்தை மட்டுமே கொண்டவனுக்கு உலகாயுத பிரவிக்கு உலகாயுதத்தையே தர்மமாக கொண்டவனுக்கு இவை எல்லாம் இன்பம் அளிக்கும் ஆன்மீக பாதையில் ஞானத்தை பெற வேண்டும் மோட்சத்தை பெற வேண்டும் என்கிற மும்மூற்றுவிற்கு இந்த இன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக இருக்காது இது ஏதோ பொழுதுபோக்கு அப்படின்ற இந்த இன்பங்களை பற்றி சிந்திக்க மாட்டான் ஞானே என்றால் இவை நிலை அல்லவை என்பது ஞானிக்கு தெரியும் ஞானத்தை கற்கின்ற ஞானத்தை கேட்டு வருகின்ற மாணவனுக்கு முன்னூற்றுக்கு தெரியும் இவை எல்லாம் இந்த நிலையில்லாதவை அறியக்கூடியவை அதனாலே மனத்தை கட்டுப்படுத்தி அந்த வழியிலே செல்லவிடாமல் ஞான வழியிலே செல்லச் செல்லலாம் அப்படி ஞானத்தை பெறுவாயாக பிரம்மாவின் மனத்திலே அவர் விருப்பப்படி உண்டானது இந்த உலகம் இது முன்னாடி சொல்லியிருக்கோம் அவருடைய சங்கற்பத்தாலே உண்டானது ராமர் கேட்கிறாரு மகரிஷியே பிரம்மத்தின் மனத்தில் தோன்றிய உலகம் கண்களால் காணக்கூடிய பௌதிக உருவத்தை எப்படி பெற்றது அவருடைய சங்கற்ப மனத்திலே தோன்றிய உருவம் எப்படி ஒரு வடிவு பெற்றது மனசில் தோன்றப்போ அது ஒரு அப்டாக்டாக இருக்கும் வடிவில்லாத ஒரு நிலையில் வடிவமாக எப்படி சாலிடா அப்சாக்டிலிருந்து சாலிடா மாறுது பிரம்மத்தில் இருந்து பிரம்மா உண்டாகி அதுதான் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் பிரம்மத்தினுடைய சக்தியாலே மாயை உருவாகி மாயையினுடைய சக்தியிலிருந்து மூன்று ஈஸ்வரர்கள் படிப்பு கடவுள் பிரம்மா காக்கும் கடவுள் திருமால் அழிக்கும் கடவுள் சங்கர மூன்று பேரும் தோன்றினார்கள் பிரம்மா உண்டாகி அவருடைய சங்கற்பத்தாலே பௌதிக பிரபஞ்சம் உண்டாகியது கண்ணுக்கு தெரிகிற பல வடிவங்களை கொண்ட உலகம் உருவாக்கியது நீ கேட்டு பௌதிக வடிவங்களுக்கு உரிய உடைய உருவம் எப்படி உண்டானுச்சுன்னா பிரம்மா உருவாக்கியது அவர் முதலில் ஒளியை உண்டாக்கினார் அந்த ஒளியில் இரணிய கற்பரும் நான்கு முகம் கொண்ட பிரம்மாவும் உண்டாயின அவரிடமிருந்து காணப்படுபவை யாவையும் அவரின் விருப்பப்படி தோன்றியவை பிரம்மாவின் மனத்தில் இருந்து தோன்றிய சக்திதான் யாவையும் நெருப்பு மரக்கட்டையில் ஒழுங்கிருக்கிறதோ அப்படி மண் பானை மண்ணிலிருந்து உண்டாக்கப்படுகிறது இது நம்ம ப படிச்சிருக்கோம் மண் என்பது அடிப்படை பொருள் அதிலிருந்து மண்பாண்டம் உருவாகிறது சட்டி பானை பொம்மை அவையெல்லாம் எப்படி உருவாகிறது மண்ணிலிருந்து மண்ணோடு என்ன செய்கிறோம் மண்ணோடு கொஞ்சம் தண்ணி கலந்து களிமண்ணாக்கி அதை வடிவமைக்கிறோம் எப்படி ஒரு வண்டி சக்கரம் நீ பார்த்துருக்கீங்க கொயவன் பேர் அவருக்கு மண்பாட்டை செய்கிறவருக்கு பேர் கொய்யவன் அவர் வண்டி சக்கரம் சுற்றிக்கினே இருப்போம் அதில் அந்த களிமண்ணை வச்சு அதை சுற்றுகிறப்ப தன்னுடைய கையாலேயே அதற்கு வடிவம் கொடுப்பார் வடிவம் கொடுப்பார் அப்போ பானையாக மாறும் அதை சட்டியாக மாறும் அதை பொம்மையாக மாறும் மண் என்பது காரணம் பாணை என்பது காரியம் குயவன் என்பவன் கருவியும் குயவனுடன் இருக்கிற அவன் இந்த ஒரு மரப்பலகை வச்சு தட்டினான்னாத்தான் அது நெளிவு செழிவு எல்லாம் மாறும் அந்தமாரி அவன் வைத்திருக்கிற கரண்டி மனப்பலகை எல்லாம் அவனையும் சேர்த்து கருவி மரப்பலகை கரண்டி எல்லாம் துணை கருவிகள் முதன்மை கருவி குயவன் காரியம் எந்த காரியமும் காரணம் இல்லாமல் உருவாகாதுன்னு சொல்வோம் காரணம் என்பது மண்ணு மண்ணில் இருந்து தோன்றியது மண்பாண்டம் பா காரியம் இந்த இதை உருவாவதற்கு கருவியாக இருந்தவன் குய்யவன் இது அதேமாரி நகைகள் தங்க நகைகள் தங்கம் காரியம் சாரி தங்கம் காரணம் நகைகள் காரியம் அதை செய்கிற தங்க வேலை ஆசாரி பொற்கொள்ளர் கருவி பொற்கொள்ளுக்கு என்னென்ன இருக்குது அவருக்கு ஒரு இந்த தங்கத்தை உடுக்கக்கூடியவதற்காக ஒரு வலை இருக்கும் சூடு பண்ணுறதுக்கு அப்புறம் அதை வேண்டுகிற வடிவச்சு செய்கிறக்கு அதுக்கு என்ன வச்சுருப்போம் டை அதுக்கு ஒரு வடிவமைப்பு கேஸ்டரிங்னு பேர் அப்படி அதனாலே நெருப்பு என்பது அரளைக்கட்டிலிருந்து முதல்ல வந்துச்சு இப்போ நம்ம வந்து ஈஸியாக ஒரு தீப்பெட்டியை எடுத்து உடச்சேடுறோம் நெருப்பு உண்டாகுது அது எப்படி அதிலே சில ரசாயன பொருள்களை கலந்து நெருப்பு உண்டாக்குற ஆரம்ப காலத்தில் ரெண்டு கல்லை உரைச்சு கல்லை உரைச்சிக்கிட்டேன் தீ பொறி உருவாக்கினார் ரெண்டு பேரை ஒரசுகிறப்ப அதில் ஒரு பேப்பரை பிடிப்பேன் கடலை உரைச்சினா அது தீ அந்த பேப்பரில் படிச்சதுன்னா அது பச்சிக்க அப்படித்தான் தீயை உருவாக்கினாள் அதுக்கப்புறம் சுப்பி மெல்லிய தாவரை கொடிகள் தாபுற குச்சிகள் அதை உருவாகும் அதைத்தான் வச்சு சமயம் அப்புறம் இப்படி பிறந்தவிகளுக்கு முக்கோணம் ஏற்பட்டவை நம்ம பட்சம் சாத்திகம் ரஜோகுணம் தம்ம குணம் என்ற முக்கோணம் ஏற்படும் இந்த முக்கோணத்திலே மூன்று குணமும் எல்லா தீவிரங்களிடத்தும் கலந்துதான் இருக்கும் விரைவில்த்தான் இருக்கும்னு நல்லா சொல்லிட்டோம் அதனால் சாத்திர குணத்தை உடையவன் நேர்மையான எண்ணம் கொண்டு செய்கைகளை சிறப்பாக செய்வான் அதனாலே அவன் தொடர்ந்து சிறப்பாக செய்கையை செய்து ஞானி ஆவான் ரஜோ குணமுடையவன் அப்படிப்பட்ட நல்ல திடமான உடல் வீரம் வலிமை கொண்ட உடல் அப்படி எல்லாவற்றையும் கொண்டு நல்ல குடும்பஸ்தனாக நல்ல சம்சாரியாக வாழ்வான் தாமச குணமுடையவன் என்னவொன்னு அவன் எந்த வேலையும் செய்யாம எதுலையும் அக்கறை இல்லாமல் சோம்பேறித்தனமாக கிடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போவான் செடி கொடிகளைப் போல வாழ்வான் அறியாதவர்கள் உடல் பெயரிலும் உலகப் பெயரிலும் நம்பிக்கை வைப்பார்கள் அறிந்தவர்கள் ஞானிகள் இவற்றிலே நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் முற்காலத்தில் செய்த நன்மை கெட்டவை தீயவை நல்லவை தீயவை நம்முடைய மனதிலே பதிந்திருக்கும் அதனுடைய அனுபவங்கள் நம்முடைய பணம் இருக்கும் அதுதான் நம்மளே வாதனை என்கிறோம் அந்த வாதனை ஏதாவது ஒரு எதிர ஒரு நாய்கழிச்சு ஒரு குழந்தை துடிக்குது அப்படின்னா நமக்கு பழைய காலத்தில் நம்ம நடந்து போய்கிட்டு நம்ம ஒரு சைக்கிள் காரை இடிச்சு தருனது ஞாபகப்படும் அதாவது ரெண்டு துயரங்கள் அதனால இது நாய்கடி மாரி அது அதுவும் ஒரு துயரம் அடுத்தவனால் ஏற்பட்டது அந்த வாதனைகள் நெஞ்சில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது தோன்றிக்கொண்டே இருக்கும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பரப்பற்றாலும் தோன்றிக்கொண்டே இருக்கும் அந்த தோற்றங்களை அழித்து வாதனைகளை அழித்து சுத்தமான மனதாக வைத்துக் கொள்வாய் இன்னொன்று காமக்ரோதங்கள் ஒதுக்கிவிடும் காமக்ரோத அதாவது காமம் என்றால் ஆசை குரோதம் என்றால் வெறுப்பு கோபம் சினம் அப்புறம் மதம் இதெல்லாம் மதம் என்பது ஒரு பிடிமான வெறி மாச்சரியம் என்பது தவறான கருத்துக்கள் ஒன்றுக்கு ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்றாக கருத்துவது சீரிய ஞானத்தாலே நல்ல நிலையை பலர் அடைந்தனர் ராமா ஆகையால் உன் ஞானத்தை வளர்த்துக்கொள் உலகின் நல்லவர்கள் பக்தியாலும் தியானத்தாலும் முக்திக்கு முயற்சி செய்வார்கள் நல்ல பகுத்து அறிவு இன்றி இதுல பகுத்தறிவுங்கிறது இந்த காலத்தில் பேசுகிற பகுத்தறிவு இல்லை நம்ம சொல்ற விவேகம் நல்ல விவேகம் இன்றி பகுத்தறிவின்றி நல்லவை கட்டவை பிரித்து அறியக்கூடிய அறிவு இல்லாமல் உள்ளவர்கள் கஷ்டப்படுவார்கள் வெற்றி பெற முடியாது பகுத்து அறிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதனாலே ராமா நீ சிறந்த குணங்களை உடையவன் எல்லாருக்கும் தெரியும் நீ சிறந்த குணங்களை உடையவன் பண்பாடன் நல்ல வீரன் எல்லாம் ஆனாலும் இன்னும் மிக விவேகங்களை வளர்த்துக் வேண்டும் வள நல்லவைகளையே செய் உலகில் தீமைகள் எதிர்காலத்திலும் ஈடுபடாதே இந்த மாதிரி வசிஷ்டருடைய உபதேசங்களாததுதான் ராமர் தெளிவான ஞானியாக ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன சொல்லிலிருந்து மீறாதவர் கொடுத்த வாக்கிலிருந்து மீறாதவர் ஒரு அம்புதான் எய்வார் எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு ஒரு பெண் ஒரு மனைவி ஒரே ஒரு பெண்ணை பெண் ஒருத்தியில் மட்டுமே அதுதான் ஏகபத்தினி விரதம் அதனால தான் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படி வாழும் அது இந்த இன்பங்களில் ராமருடைய சாரி வசிட்டருடைய அறிவுரைகளாலே ராமர் அனைத்து நற்குலங்களை பெற்றார் என்பதை நாம் புரிந்து வேண்டும் இப்போ இறுதி உரை நிறைவுரை சிதிப்பிரகணத்து நிறைவுரை அதில் ஏழு பாட்டுன்னு சொன்னோம் இந்த முதல் பாட்டு முன்கதையில் இந்த பிரதான அவகா அவகா இருக்கு முன்கதையில் கர்வம் பிரம்மமாய் விளங்கும் கர்வம் பிரம்மமாய் விளங்கும் என்பதே அனுபவம் வரும்போது ஐந்து கதைகளின் சாரங்களை சுருக்கி உபதேச பிரகரண வழியாக பிரகரணம் செய்கிறார் பிரகரணம் செய்கிறார்னா உபதேசம் செய்கிறார் பிறர்க்கு ஒனாத சத்துவ குணம் வறக்கும் துன்பத்தில் வாடல இரவுதான் வரினும் சிறக்கும் பொற்கமலத்து அலற் குவியுமோ சிறிதும் இது முதற்பாட்டு அதாவது பெற முடியாத சத்துவ குணத்தை சத்துவ குணம் என்பது அவ்வளவு எளிதாக ஈவர்களாலே பெற்றுக்கொள்ள முடியாது பெற முடியாத குணத்தை பெறற்னாத சத்துவ குணத்தை அதை மிகவும் உயர்ந்து நம்முடைய மனத்தை பதப்படுத்தி பதப்படுத்தி கொஞ்சமாக பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி அப்படி அடைய வேண்டும் அப்படியே சத்துவ குணத்தை அடித்தவர்கள் பூமி மேலே நின்று வாழ்வார்கள் நிரந்து வாழ்வார்கள் அதாவது சிறப்பாக வாழ்வார்கள் உயர்வாக வாழ்வார்கள் வானிலை திகழ்கின்ற வானிலை ஊர்வலம் போகின்ற முழுமதி போல நிறைமதி போல திகழ்வார்கள் துன்பத்திலே வாடமாட்டார்கள் வறக்கும்னா வதைக்கும் கொடுமையாக வருத்தக்கூடிய துன்பத்திலே வாடமாட்டார்கள் இரவு வந்தாலுமே இரவை பற்றி கவலைப்பட மாட்டார் அதாவது இரவு வந்தாலும் என்ன அர்த்தம் தாழ்வு வந்தாலும் சிந்திக்க மாட்டார்கள் அவற்றையும் சிறப்பாக மாற்றுவார்கள் பொன்னாலே செய்யப்பட்ட தாமரைக்கு இருட்டு வந்தால் தாமரை மலர் மூடுமா குவியுமா குவியாது என்றா இது தங்கத்தாலே செய்திருக்கிறது சாதாரணமாக மலராக இருந்தால் தாமரை மலராக இருந்தால் சூரிய வெளிச்சத்திலே மலரும் சூரியன் மறைகின்ற காலத்திலே சுங்கும் சுருங்கும் இது பொறுத்தாமரை அது எப்பொழுதும் அப்படியே இருக்கும் அது அதனாலே சாப்பியோ குணத்தை விடவர்கள் இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் அப்படியே இருப்பார்கள் அவர்கள் வாடமாட்டார்கள் துன்பத்தை அவர்கள் ரொம்ப எளிதாக கடந்து விடுவார்கள் சிறப்பாக வாழ்வார்கள் இது முதல் பாட்டு பாட்டு மற்றார் பகுதம் அன்றியே மற்றள்ள தொழில்களில் பற்றார் தகுதி ஆகிய மேலவர் நெறியிலே சரிப்பர் மிகுதியால் நிறைந்து அசைவு அரும் உலத்தினால் மிகுவர் தொகுதியான நட்பு அருள் முதற் குணங்களால் சுடர்வர் குணங்களை சத்துவர்களுடைய குணங்களை சொல்கிறது நெறிமுறைப்படி காலங்காலமாக நடந்து வருகின்ற நெறிமுறைப்படி சம்பிரதாயப்படி முன்னோர்கள் சொல்லி வைத்த நூல்களின்படி முன்னோர்கள் குறைத்த கருத்துக்களின்படி தத்துவங்களின்படி செய்ய வேண்டிய தொழிலை மட்டுமே செய்வார்கள் பகுதம் அன்றிய அது தவிர வேறு எந்த தொழிலையும் செய்ய மாட்டார்கள் மற்ற தொழில்களிலே பற்றார் மற்ற தொழில்களிலே அவற்றை பிடிக்கவும் மாட்டார் நினைவும் வராது பற்றும் வராது பற்றவும் மாட்டார்கள் தகுதியாகிய மேலவர் நெறியிலே சரிப்பர் அப்படி தகுதி பெற்ற பக்குவ பெற்ற சர்க்குணத்தை நடந்து வருகின்ற சொல்லி வைத்த நல்லவர்கள் மிகுதியால் நிறைந்து மிகுதியால் நிறைந்து அசைவு வரும் மிகுவர் நிறைவு பெற்று பூரணமாக பூரணமாக நிறைகுண படைத்து அப்படி பூரணம்னா என்ன தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து அது பூரணம் இல்லை நூறு இருந்தாலும் தான் பூரணம் பூரணத்திலிருந்து பூரணத்தை தான் எடுக்க முடியும் ஒரு பகுதியை எடுக்க முடியாது பூரணம் என்பது நிறைந்திருப்பது அதுலேருந்து எதையாவது எடுத்துட்டிங்கன்னா அது குறையாது எப்படி ஒரு பாத்திரத்தில் நம்ம பொங்கல் வச்சுருக்கோம் அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்துட்டோம்னா அந்த பொங்கல் குறைவாக காட்டாது நிரந்தரும் அதை போல நம்ம பூரண குளக்கட்டின்னு சொல்லுவோம் பூரணமாக இருக்கும் நிறைய சமூகம் ஒப்புக்கொண்ட தொழிலை தவிர வேறு செய்ய மாட்டார்கள் அதே போல நற்குணம் உள்ள தகுதியில் நிறைந்த நல்லவர்கள் வாழ்க்கையிலேயே அவர்கள் வழியிலேயே செல்வார்கள் அவர்கள் காட்டும் நெறிமுறையை எழுதி பண்பற்றுவார்கள் இறைந்த குணம் படைத்து அசையாத உள்ளத்தின் அப்படிப்பட்ட அசையாத உள்ளத்தினுடைய சக்தியை பெற்றவர்கள் சலனமற்ற மனத்தாலே மேலும் ஒரு நட்பு இது ஒரு சில விஷயங்கள் நல்லவர்களுக்கு கிட்டம் காலையில் சொன்னேன் நான்கு குணங்கள் திரவியற்க என்னென்ன எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது அருள் கருணை துன்பப்படுபவர்கள் பாலே இறக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவுவது எல்லோரையும் சமமாக கருதுவது இதெல்லாம் திறமையுடைய முக்கியமான நற்குணங்கள் அப்படிப்பட்ட நிறை குணத்தாலே சக்தி சதனமற்ற மனத்தாலே மேலொரு நட்பு அருள் நல்ல குணங்களை மைத்ரி கருணி என்பது நாலு ரெண்டு நாலு குணம் தெருவியற்கும் மைத்திரி என்பது நட்பு கருணை என்பது அருள் மற்றவர்கள் செலுத்தக்கூடிய இலக்கம் இப்படி நல்ல குணங்களை போட்டு பிரகாசிப்பார்கள் மூணாவது பாட்டு இயற்கை ஆகிய குணத்தினர் ஏற்கை ஆகிய குணத்தினர் இழிவு உயர்வு இரண்டும் நயக்கலாதவர் இழிவு உயர்வு இரண்டும் நயக்கலாதவர் சமமுலோர் நன்னெறி நடப்போர் இதெல்லாம் ஒவ்வொரு நற்குணம் இயற்கையாகிய குணத்தினர் ஒன்று இழிவு உயர்வு இரண்டும் நயக்கலர் நயக்கலாதவர் இரண்டாவது சமமுலோர் மூ நடப்போர் நாலு வியக்குமாறு தன் கரைகடா வேலையை எப் எப்போ தன்னுடைய கரைகளை கடந்து அடுத்த எல்லை அடுத்தவனுடைய எல்லைக்கு போகும் மயக்கிலாதவர் ஆள் இரவி போல் நியதியை வாழ்ந்த இரவி போல்னா சூரியனை போல அவனுடைய நியதி நியமங்கள் முறைகள் அதைப்போல என்றென்றும் நெறிவழுவாமல் நியதி தவறாமல் வாழ்ந்தவர்கள் இதில் இத்தனை குணத்தையும் ஒரே பாட்டில் இயற்கையான குணத்தையுடையவர்கள் என்ன பிறக்கிற பொழுது நமக்கு என்ன இயல்பான குணம் இருக்கிறதோ மாறாமல் விகப்படாமல் என்ன குணம் இருக்கிறதோ இயற்கையான குணம் சாப குணம் நல்ல குணமாதான் பிறக்கும் பொழுது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையும் சொல்றோம் நல்ல குணம் இயற்கையாக உள்ள குணத்தையுடையவர்கள் இழிவு உயர்வு தாழ்வு உயர்வு தாழ்ச்சி பற்றி இரண்டையும் சமமாக நோக்குவர்கள் எப்பொழுதும் நல்ல நெறிகளையே கடைபிடித்து பாவச் செயல்கள் செய்யாமல் நல்ல செயல்களை மட்டுமே செய்கின்ற நல்லவர்கள் நன்னெறி நடப்போர் விஜயக்குமாறு கரைகடா ஆச்சரியப்படுமாறி தன்னுடைய எல்லை புள்ளி இப்ப எனக்குன்னு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க நான் ஒரு வங்கியிலையோ ஒரு தனிப்பட்ட நிறுவனத்திலையோ மேலதிகாரியாக இருக்கேன்னா மேனேஜராக இருக்கேன்னா எனக்குன்னு சில டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கும் அந்த பொறுப்புகளையும் கடமைகளையும் தாண்டி அடுத்தவருடைய பொறுப்புகளை நான் பொறுக்க போகப்படாது அடுத்தவருடைய கடமைகளையும் நான் செய்யப்படாது என்னுடைய என்னுடைய கடமைகளை நான் செய்யாமல் விடப்படாது தப்பும் செய்யக்கூடாது அடுத்த உடைய மூக்கள் நுழைக்கவும் கூடாது அப்படிப்பட்ட நயக் சமங்களோ நன்னெறி நடப்போர் வியக்குமாறு தன் கரை கடாதவர் கரை கடந்து போகாதவர்கள் வேலையை ஒப்போ வேலை என்ன வேலை என்ன கடல் சொல்லியிருக்கோம் கடல் எப்போவுமே கரையை தாண்டி வர முடியாது கரையை தாண்டி வந்து என்ன சொல்றோம் அதுக்கு பேர் என்ன ராமேஸ்வரத்தில் கடல் கரை கிடந்தது சமத்தளத்திற்கு வந்து விட்டதுன்னா அது ஏறக்குறைய ஒரு விபத்து அப்புறம் இல்லைன்னு வச்சுங்க கடல் பின்வாங்கியதுன்னு எழுதுவேன் வெயில் காலத்திலே அல்லது ஏதோ காரணத்தால் கடல் உள்வாங்கியது உள்ளே போனோம் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது அதுக்கு உள்ளே போனால் உள்வாங்கியதுமே கடல் கரை கடந்தது கடல் கரை கடக்கப்படாது அதை போல வாழ்ந்தவர்கள் வேலையை ஒப்போர் வேலைன்னா கலர் மயக்கம் இல்லாதவர் மயக்கம் இல்லாதவர்கள் இரவி போல் நியதியை வாழ்வோர் அதாவது சூரியனை போல நியமனம் தராமல் தவறாமல் அஞ்சு ஐம்பத்தி எட்டுக்கு சூரியன் உதிக்க வேண்டும் என்றால் அஞ்சு ஐம்பத்தி எட்டுக்கு உதிக்கும் அஞ்சு ஐம்பத்தி ஆறுக்கு உதிக்காது அஞ்சு ஐம்பத்தெட்டு நேரம் தவறாமல் நியதி தவறாமல் சூரியனை யாரும் அதிகாரம் பண்றதில்லை நீ இப்படித்தான் இருக்கணும்னு ஆரம்பத்தில் பிரம்மத்தாலே அவரை ஏற்படுத்திய பிர பரம்பொருளாலே என்ன சொல்லி இருக்கிறதோ அதை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது நியமந்தடை விடாமல் அதே போல நியதிவை வளாதவர் வலுவ வள வளமா இது மூன்றாவது பாட்டு நாலாவது பாட்டு நான் படிக்கையிலேயே பொருள் முன்னாடியே ரொம்ப தர சொல்லியிருக்கேன் பதம் பிரித்து படிச்சுட்டா பொருள் எளிதாக பாலது துயர் இல்லாதவர் நிலை குறுகத் தள்ளற் பாலது தீயவர் நெறியனும் சலகத்தே எண்ணர் பாலதான் உலகம் ஏது யாம் எவனென்றே தெள்ளற் பாலது குரவரால் அறிவினால் தீர எது எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் எது எது தள்ள வேண்டும் எது எது நம்மள்கிட்ட வரப்படாது தீயவரியாறு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் கொள்ளற்பாக என்றால் கொள்ளத்தக்கவைகளை கொள்ள வேண்டும் நற்குடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் தீயகுடங்களை ஒதுக்க வேண்டும் கொள்ளற்ப கொள்ளத்தக்கவைகளை கொண்டு தள்ளத்தக்கவைகளை தவி அது எப்படி நியத்துகிறோம் துயரம் சிரமம் இல்லாமல் இது எல்லாத்தையும் தள்ளிட்டோம்னா சிரமம் இருக்காது இப்ப நமக்கு உடம்பு கொஞ்சம் தீரமா இருக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா எதை சாப்பிடறோம்னா எதை சாப்பிடப்படாதுன்னு நமக்குன்னு தெரியணும் நம்முடைய மருத்துவர் சொல்வாரு இதெல்லாம் சாப்பிடப்படாதுன்னு எதை சாப்பிடணும்னோ அதைத்தான் சாப்பிடலாம் அதை மாதிரி ஜீவர்களுடைய வாழ்க்கையிலயும் எதை சாப்பிடலாம் எதை எடுத்துக்கொள்ளலாம் எதை கொள்ளலாம் என்ற நீதிகள் நியமங்கள் உண்டு கொள்ளத்தக்கவையை கொண்டு நல்லவற்றை பெற்றுக் கொண்டு என்னுடைய மனத்திற்கு இனிமையானவற்றை பிடித்தவற்றை எடுத்துக்கொண்டு பிடிக்காதவற்றை தள்ளிவிடுகிறோம் தள்ளத்தக்க வகைகளை தள்ளி இது ரெண்டையும் தள்ளிவிட்டால் துயரம் சிரமம் இல்லாமல் வாழ்க்கை அமையும் தீயவருடன் சேரப்படாது தீயவருடன் சேராமல் தீய நெறியில் அசுத்த குணத்தை சிறிதும் சிந்தியாதவர்கள் நெறியனும் சளக்கி செலக்குனா குழப்பம் சாக்கடை குட்டேன் அப்படி அவற்றையெல்லாம் எண்ணற் எண்ணக்கூடாதவை உலகம் ஏது உலகம் என்பது என்ன உலகம் என்பது நிலையில்லாதது பிரம்மத்தாலே பரம் பிரம்மாவாலே படைக்கப்பட்டது என்றிருந்தாலும் அணியக்கூடியது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோணும் சிந்திக்கத்தக்கவற்றை விளக்கு சிந்தித்து விளக்கத்தக்கவர்களை விளக்கி சுய அறிவாலும் இதுதான் முக்கியம் சுய அறிவு ஓரளவுக்கு இருக்கும் அது போக குருபுரன் அருளாலே கிடைத்த ஞானத்தாலும் இதுல என்ன சொல்றாங்க பாட்டுல உலகம் ஏது யாம் எவன் என்றே தெள்ளற் பலது தெளிந்து அறியக்கூடியது அவரால் அவர்களுடைய அறிவனாலே தீர அறியலாம் அதோடு இல்லாமல் குறவனால் குருவாலே ஞானியாலே ஞானகுருவாலே அவனுடைய உபதேசங்களை சேர்த்து நாம் தெளிந்து சிந்தித்து இவையெல்லாம் நமக்கு வேண்டியவை கொள்ள வேண்டும் இவை எல்லாம் தேவையில்லை விட்டுவிடுவோம் ஒதுக்கி அப்படி வாழ்ந்தால் துயரம் இல்லை தீரம் தெளித்து யாரே மேலோர்கள் யான் நான் யார் அதுதான் முக்கியமான கேள்வி என்று தெரிந்து வாழ்ந்தேன் என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்லையா எனக்கு என்னுடைய கலம் என்ன என்னுடைய பதவியினம் என்ன எனக்கு என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது இதை தெரிஞ்சுக்கிட்டால் உலக வாழ்க்கையிலேயும் பிரச்சனை இல்லை ஞான வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லை வருந்து கிப்பது பாட்டு வருந்து கிற்பது அறி நெறியிலே மனத்தால் திருந்துகிற்பது கர்மத்தில் அழுந்திலா செய்கை இரண்டு வருந்துகிற்பது தன் தனையறி நெறியாதே மனத்தால் திருந்துகிற்பது கருமத்தில் அழுந்திலா செய்கை புருந்துகிப்பது தீயவர் அல்லர் புணர்ச்சி அருந்துகிற்பது நான் என்பது ஆக்கு என்ன வருந்தி பெறது என்னத்து உணர்ந்து கொள்ளது ஞான தன்னை அறி நெறியிலே தன்னை அறிகின்றார் என்று அறியில நெறிய அறிகின்ற நெறியிலே மனத்தில் செலுத்துவது வருந்து கிப்பது அடுத்து போல திருந்து கிப்பது திருந்திக் கொள்ள திருத்திக் கொள்வது வேண்டியது என்ன கர்மத்திலே செய்ய வேண்டிய கர்மங்களிலே ஆழ்ந்து விடாமல் இதுக்கு என்ன சொல்றோம் தாமரை தண்ணீர் போல செய்ய வேண்டியது கடமை செய்தி வேண்டும் சுய கர்மங்களை செய்தே வேண்டும் சுகர்மங்களை செய்தி வேண்டும் ஆனாலும் ஈஸ்வர அர்ப்பணமாக பயண பெற்ற கருத்தங்கள் தண்ணி தாமரை தண்ணீர் போல செய்ய வேண்டும் அழுந்திலா செய்கே அடுத்தது பொருந்துகிற்பது பொருந்து நிற்க வேண்டியது தீயவரலாருடைய சு புணர்ச்சி தீயவர்களோடு சேராமல் நல்லவர்களோடு மட்டுமே சேருவது என்று அருந்துகிற்பது நான் என்பது நான் என்பது அறிந்து நான் என்றால் ஆன்மா நான் என்றால் பிரம்மத்தின் சுரூபம் இதை அறிந்து நிற்பது அதுவே ஆக்கு நிற்பது அதுவே நம்மை ஞானி ஆக்குவதும் ஆன்மஸ்வரூபத்தை மனத்தில் நிரந்தரமாய் நிலைத்து நிற்பவர்கள் இப்படி பழகிற வருந்தி ஞானத்தை பெற்று அறிவை பெற்று நெறியலை பாழ்ந்து கர்மத்திலே அழுந்தி விடாமல் ஈசுவர்ப்பணமாக கர்மங்களை செய்து தீயவரோடு சேர்க்கை இல்லாமல் புணர்ச்சி இல்லாமல் தீய குணங்களை எல்லாம் நான் என்பதை நான் அறிந்து வாழ்வது வாழ்ந்தால் ஆ சொரபத்தை அறிய முடியும் அஞ்சாவது பாட்டு முடிஞ்சது ஆறாவது பாட்டுத்தக்கது பிற்கத்தக்கது என்ன நரம்பு எலும்பெனும் உடல் திறக்கம் உடல் தீயக்கம் பார்க்கத்தக்கது முழுது உயர்க்கு உள் உரை பரமம் ஈர்க்கத்தக்க தேர் இரவியினிடத்திலும் பாரி நீக்கி நீக்கத்தக்கே நிற்கும் நிராகரித்து ஒதுக்கி தள்ளிவிடத்தக்கது நரம்பு எலும்பு சதை கூடிய உடல் நான் உடல் நான் உடல் தான் நான் என்பது உடலே நான் ஆன்மா இல்லை உடல் அப்படின்னு நினைக்கிற தேக அபிமானத்தை ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும் சரீர மயக்கம் ஆகியவற்றை முழுவதுமாக நிராகரித்து தள்ளிவிட வேண்டும் உயிர்க்குள் உரையும் இதய குகைக்குழி உரையும் ஆன்மஸ்வரூபத்தை உணர வேண்டும் காண வேண்டும் பரம்பொருள் எல்லா பரம்பொருளும் சாரி எல்லா ஆத்மாக்களும் பரம்பொருளுக்குள்ளே அடக்கம் இது வேதாந்தத்தில் சொல்றோம் பரம்பொருளுடைய உடல் அதற்குள்ளே அத்தனை ஆன்மாவும் உரைந்திருக்கும் காணத்தக்கம் கொள்ளத்தக்க உயிருக்குள்ளே உரைகின்ற இதய குகைக்குள்ளே உரைகின்ற ஆன்மஸ்வரூபத்தை நாம் பார்க்க வேண்டும் கோடி ஆத்மாக்கள் பரம்பொருளுக்கு உடலுக்குள்ளே நிற்பிருக்கலாம் அப்படி சூரியனிடத்திலும் யானை பெரிய உருவங்களின் இடத்திலும் எந்த ஜீவனாக அதற்குள்ளேயே நிலையான சித்து இருக்கிறது இருப்பு இருக்கும் தன்மை கொஞ்ச காலத்துக்கு நம்ம உயிர் எத்தனை வருஷம் இருக்கும்னு சொன்னோம் ஆரம்பத்தில் இந்த சாத்திரப்படி இந்த நூற்படி நூறு வருஷம் இருக்கும் ஒரு உச்ச கட்டம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய உச்ச வரம்பு நூறு வருஷம் பொதுவாக ஞானிகள் சொன்னது நூற்றி இருபது வருஷம் எல்லாருக்கு அவர்களுடைய ஆயுசு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்படி பரம்பருக்குள்ளே அத்தனை கோடிக்கணக்கான கோடி கோடி ஆத்மாக்கள் உள்ளே இருக்கும் அப்படிப்பட்ட ஆன்மாவை நாம் உணர வேண்டும் அடுத்தது ஈர்க்கத்தக்கது நம்மை ஈர்த்து நம்முடைய கவனத்தை ஈர்த்து தன்னுடைய சேர்த்து கொள்ள வேண்டியது எல்லா ஜீவர்களிடத்தும் புழுக்கள் இடத்திலும் சித்து என்ற இருப்பு இருக்கிறது ஆன்மாய் இருக்கிறது அதனாலே எல்லா ஜீவர்களும் எல்லா உயிர்களும் ஒன்றே நானும் ஒன்று ஜீவர்களும் ஒன்று நானும் ஒன்று பூச்சியும் ஒன்று புழுவும் ஒன்று யானையும் ஒன்று கழுதையும் ஒன்று எல்லாம் ஒன்றே அதனாலே எல்லா ஜீவர்களிடத்தும் ஆன்மா நிலைத்து நிற்கும் இது ஆறாவது பாட்டு ஏழாவது பாட்டு தாமதத்துடன் இராசதன் சாத்திகம் என்று நாமம் முக்குணப் பிரவிய முயற்சியும் நன்னும் சேம முக்தியைச் செய்திடும் சாத்திகச் செய்கி இராம உத்தம ராகவன் என்று மீட்டுரைப்பாய் நிறைய தடவை சொல்லட்டும் தாமதம் ரஜோ தம்மோ ரஜோ சாத்ய குணம் மூன்று குணங்கள் உண்டு எல்லாருக்கும் அப்படி மூன்று குணங்களிலே தம்ம குணம் மிக செயற்பாடற்றது மயக்கத்தை கொண்டது சோம்பேற்த்த நம்முடையது செயற்பாடு இல்லாதது ரஜோ குணம் குடும்பஸ்தனாக மாற்றம் குடும்ப சம்சாரியாக அதனால இனி சாத்ய குணத்தைக் கொண்டு நல்ல குணங்களை முக்குணங்களிலே நல்ல குணமாகிய சாத்வீகத்தைக் கொண்டு உங்களுடைய முயற்சியால் பிரமத்தை முயற்சி செய்வாய் மோட்சத்தை சத்யக குணம் கொண்டு முயன்றால் கிடைக்கும் ராமா உத்தம ராமனே என்று வசிஷ்டன் அழைத்து இவ்வாறு கருத்தில் கொள்வாய் சாத்வீகமே உன்னை பிரம்மத்தின் பிரம்மத்தை அறிய செய்யும் பிரம்மத்தை உணர செய்யும் பிரம்மத்தோடு ஐக்கியத்தைப் பெறும் அதனால நீ சாத்விகோணத்தை கொண்டு நான் சொன்ன அத்தனை தத்துவங்களையும் கருத்தில் கொண்டு உயர்ந்து வாழ்வாயாக பிரம்மத்தை அறிவாயாக என்று சொல்லி முடிக்கின்றார் வசிட்டர் தந்தையாய் ஆவானும் சார்கதியும் அந்த மேலாய் இருந்தும் நமக்கு ஆவணும் எந்த முயல் தானாகுவ சரணாகுவானும் அர்க்கோனாகுவானும் குரு சகனானு சகவீரிய ஆச்சாரியாச்சரியராகியனும் இருவரையும் இறைவன் காப்பாராக அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் அனுமதிக்குமாறு ஊக்குவிப்பாராக நாம் இருவரும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் உழைப்போமாக கற்றது நமக்கு பயனுள்ள பயனுள்ளதாக விளங்கட்டும் கற்றது நமக்கு பயன் உள்ளதாக விளங்கட்டும் எதற்காகவும் நாம் ஒருவரே ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக மூ வகையிலும் அமைதி நிலவட்டும் ஓம் சாந்தி ஓம் அறிவோம் Oh uh.